சச்சிதானிணே க்ளிஷ்டிணே நமோ வேதாந்தமோ बुद्धि பிதிசாட்சிணே யனோ வேஜாஸேஷ மு சமூோத்தியூர் சகசிரே சகசிரநவனிஷா வரு அதுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் இந்த வியானானம் போன வகுப்பில் படிச்சோம் அதாவது பூர்வஸ்வஸ்வ சமாியானீ வியாதி சுக்கிராணி தயீசாராணி பஹ்ருச்சா ஆஹு தைஹி ஜெய தரதி ப்ளவத்தைவாஸ்வரு ஆஹுச்சா ஆஹு அப்படிங்கிறது வேதத்தில் ஒரு மந்திரமாக சொல்கிறார் பூர்வஸ்வஸ்தரு நாம வியாக்கியான அபேட்சித்தவிய அபேட்சித்த வியாஹதித்ரய திரயீசாரத்தை பிரமாணமாக நான் கொஞ்சம் விவருத்தி வியாக்கியானத்தை படிக்கிறேன் தாரகபிரம்மானோடு தாச்ச வியாஹத்தீனா தயீசாரே ஹோமா ஜகத்தரணேத்து பஹ்ருச்சிரணம் பஹ்ருச்சிரமணம் அப்படின்னு ஒரு வேதமந்திரபாகம் இருக்கு நல்லா என்ன சொல்கிறார் பூர்புவஸ்வஸ்தருங்கிறதுக்கு இங்கே அர்த்தம் சொல்கிறதுனால த்ரய பிரஹ்ருச்சா ஆகூ தைஹினா ஜெகத் தயம் தரதி ப்ளவத்தைவாய் பூர்புவஸ்வஸ்தரு அஹ பூஸ்வாஹா புவஸ்வாஹா ஸ்வஸ்வாஹா அப்படிங்கிறது வியாகிருதி மந்திரங்களால் பண்ணுற ஹோமங்கள் இந்த பூஹூ புவஹா சுவஹாங்கிறது வேதத்தோட சாரம் எப்படி காயத்ரி வேதத்தோட சாரம் காயத்ரியோட சாரம் வியாகிருதி வியாகிருதியோட சாரம் ஓங்காரம் போன வகுப்பிலே சொல்லியிருக்கேன் இந்த இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால என்னாகிறது நமக்கு ஒரு சித்த சுத்தி ஞானம் வேதாந்த சாஸ்திரத்தை குருக்கிட்ட படிக்கிறது ஞானப் பிராப்திக்கு இது ஹேத்துவாக இருக்குதுங்கிறார் இது அதிர்ஷ்ட சக்தியை உண்டு பண்ணுறது பூஸ்வாகா புவஸ்வாகா ஸ்வஸ்வாகாங்கிறது ஒரு அதிர்ஷ்ட சக்தியை நமக்கு உண்டு பண்ணி நம்மளை மோக்ம் அடையறத்துக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது விஷயம் இந்த மூன்று வேதங்களோட சாரங்கிறதுக்கு பிரமாணம் சொல்கிறார் அது மாத்திரமில்லை வியாகிருதீனாம் த்ரையீசாரத்வே ஹோமாதினா ஜகத்தரணஹேதுவேச்ச பஹ்ருச்சபிராமணம் அதாவது வேதங்கள்லாம் மூண் வேதம் வேதத்தினுடைய சாரம் வியாகிருதி என்றும் அந்த வியாகிருதிகளால் ஹோமம் பண்ணுவதனால நமக்கு சம்சாரத்தை தாண்டக்கூடிய அனுகிரகம் கிடைக்கிறது என்பதற்கும் பிரமாணத்தை காட்டுற பிரஜாபதிரகாமயத பிரஜாயேய பூயான்சியாமிதி சதபோதப்பதா ச தபஸ்தோக்கான அசத்தபித்திவீமரிஷம் திவம் தான் லோகான் அபியத்தபத்து இதெல்லாம் போன வகுப்புல சொன்னேன் திரும்பவும் கொஞ்சம் அழுத்தமாக நன்றாக சிந்திக்கிறதுக்காக இப்போ சொல்கிறேன் தேபிய அபித அபிதேபியீணி ஜோதிகுஷி அஜாய்த்த அக்னிவ்விய அஜாய வாயுர்தரிஷா ஆதித்தோ திவா தான் ஜோஷி அபியபத் தேப்தே ஃபய வேதந்த யுர்வேத வாமவேத ஆதித்தான் அபியபத் தேயே ஃப்ரீ சுக்காணி அஜாந்துக்கணிங்கிற பதம் வரிங்க பூரித்தேதேஜா சுக்கங்கது வியிருத்து சொல்றது புவேசாமு அஞ்சு முப்பத்திரெண்டு வகிம கரகோமா அப்படி பஹ்ருச்சிரிதரிரு ஆர்வரி ஜுகூவா யுஷ்டோவ் ஆகிரிதிரி அன்வாஹாரியவச்சனை வாஹவி சாமீத்தரி ஆஹவனீ அவிஞ் சர்வியாபாூர்வஸ்வரித்து சர்வா அனுதரு ஆஹவனீவ்வா இது ஐத்திரேயிரமணம் அதில் தான் இங்கிருக்குகம் அஞ்சு அஞ்சு முப்பத்தி ரெண்டு அது இது இது वैगुण्यं समा, इति विग्रहे தாச்சூவஸ்வரி வியிருத்து ஜகத்தர்த்தை சீரா ப்ளவத்தை உத்லு விகிரத்தரோமீத்திருச்சரிசரித்தமிம் निध उहु உ அப்படின்னு உணாதிசூத்தங்கள்லாம் எடுத்து வியாக்கணும் சொல்கிறார் தூராதிவாரா தரக்கத்திருஜூவஸ்வஸ்தரு தூபா பகவன் வச்சே தைஹா தை வியாதிமன் தரத்தி வியாதி வியாதிமந்திரைஹோமா மீ மீஷதி ப்ளவத்தை உப்ளத்தையே நத்தப்போல எவ்வா தரத்தாவி தூர்வஸ்வந்தை சுவஷ்டை ஜெகத் इत्यर्थः तारयतेर தாரய்தி அது தரையேர்ஜன் பகுலமந்தோர்லுக்கி வியே தரத்தை பூர்வது பூவத் உத்தய்தோம் ஹோமி வியாஜகம் படத்தில் அக்னௌக்கம் கொடுக்குறார் இவர் ஜத்யம் சரி இப்போ இவரோடய வியாக்கியானத்தை உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் பூர்பவஸ்வஸ்தருஹூ அப்படிங்கிறத நான் கொஞ்சம் தெளிவாக அதாவது இந்த தாரக பிரம்மாநந்தாவோடய வியாக்கியானம் கொஞ்சம் ஆச்சாரியோடது அவர் சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் இது கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நன்றாக இருக்கும் தோன்றுகிறது அதாவது இந்த பூர்பவஸ்வஸ்தருஹு அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் சொல்கிறார் ஆஹா பூஹு புவஹா ஸ்வஹா ஸ்வஹாங்கிறது சில இடத்துல சொல்லுவோம் சுவஹான்னு சொல்லுவோம் அப்புறம் தருஹுன்னு இருக்குது இதை ஒரே நாமமாக எடுத்துக்கிறார் பூர்புவ ஸ்வஸ்தரவே நமஹா அப்படின்னு ஆச்சாரியர் எடுத்துக்கிறார் பூர்புவே நம சு நம ஸ்வே நம அப்படிலாம் ஒன்றும் எடுத்துக்கல பூர்பஸ்வஸ்தரவே நமஹா இந்த பூஹு புவகா சுவஹா அல்லது ஸ்வஹாங்கிற வியாகிருத்திகளால் இந்த மந்திரங்களை நம்ம ஆகுதிகளாக கொடுக்குற போது செய்கிறதுனால நமக்கு துன்பங்கள்லேருந்து அதிருஷ்டசக்தி ஏற்பட்டு நமக்கு விவேக வைராக்கியங்களெல்லாம் சித்திச்சு குரு பிராப்தி ஞானப் பிராப்தி அப்புறம் மோக்ஷப் பிராப்தி இதுதான் வழிங்கிறத காட்டுறது ஆனால் அதுக்கு இந்த பிரமாணங்கள்லாம் காட்டுறபோது அந்த பிரமாணம் விசேஷமாக இருக்குது இந்த விய வியாகிருதிகள்லாம் வேதத்தோட சாரம் அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் இது அதாவது பிரம்மதேவன் வந்து தப ஆசைப்பட்டாராம் அதாவது இந்த சிருஷ்டியை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம் அப்போ அதுக்காக வேண்டிய அவர் திட்டம் போட்டார் தபஸ் பண்ணினார் அப்போ என்ன பண்ணார் இந்த லோகத்தையெல்லாம் சிருஷ்டி பண்ணார் முதல்ல என்ன பண்ணார்ன்னா பூமி அப்புறம் வந்து இந்த அந்தரிஷம் திவம் பூமி அந்தரிஷம் திவம் திவம்னு சொன்னால் ஸ்வர்கலோகம் அந்தரிஷம்னா பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடைப்பட்ட இடம் த பூஹு அத புவயித்யரிஷம் சுபரித்யசௌலோகா அப்படி வேதத்தில் பார்க்குறோம் தைத்திரியோ உபனிஷத்தில் பூரிதி வா அயம் லோகா புவயித்யரிஷம் சுபரித்யசௌ லோகா அப்படின்னு தைத்திரியோபனிஷத்தில் சீக்ஷாவளியில் பார்க்குறோம் அதாவது இந்த வியாகிருதி உபாசனை அங்கே பார்க்குறோம் நாம் அந்த பிருத்திவீம் அந்தரிக்கட்சம் திவம் அப்படின்னு இது பண்ணாராம் அந்த உலகங்களெல்லாம் உகங்கள் உல உலகங்களையெல்லாம் த தபஸ் பண்ணி தான் அதுலேருந்து மூணு ஜோதி வந்து தான் இந்த பிருத்திவி அந்தரிக்ஷம் திவம் முதல்ல படைக்கப்பட்டது அந்த லோகங்களே அத தபஸ் பண்ணி தான் இதெல்லாம் சிருஷ்டி கிரமம் அதுலேருந்து என்னாச்சுன்னா மூணு ஜோதி வந்து தான் பிருத்திவி ஜோதிகி அந்தரிக்ஷோதிகி வாயுர்ஜோதி அதுலேருந்து பிருத்திவியிலேருந்து அக்னி வந்து தான் வா அந்தரிஷத்துலேருந்து வாயுங்கிற ஜோதி வந்து தான் சூரியனிடத்துலேருந்து ஸ்வர்க்கிற ஜோதி வந்து தான் ஆதித்யோ அந்த மூணு அதாவது பிருத்திவி அந்தரிக்கம் திவகா அதை பிருத்திவியிலேருந்து அக்னியும் வாயு அந்தரிஷத்துலேருந்து வாயுவும் சொர்க்கத்திலேருந்து சூரியனும் தோன்றினார்கள் மூணு ஜோதி வாயுவே ஒரு ஜோதியாக சொல்கிறார் தானி ஜோதி கும்ஷி அபியத்தபது அந்த ஜோதிஷும் தபஸ் பண்ணித் அந்த ஜோதியிலேருந்து என்னாச்சு யஜுர்வேதா வாயோ ருக்வேதா ஜோதி அபியத்தபது தேபியாக அபித்தேபிய திரய வேதாக அஜாயந்த ஆஹா பிருத்திவி அந்தரிக்ஷம் தீபத்துலேருந்து அக்னி வாயு அக்னி வாயு ஆதித்யன் இந்த அக்னி வாயு ஆதித்யிலேருந்து என்னாச்சுன்னா அக்னியிலேருந்து ருக்வேதம் வாயுவிலருந்து எஜுர்வேதத்திலருந்து வாயு வாயுவிலேருந்து எஜுர்வேதம் ஆதித்யனில் இருந்து சாமவேதம் வந்தது அந்த வேதங்கள்லாம் தபஸ் பண்ணித் அதுலேருந்து சிருஷ்டியாச்சு அப்போது அதிலருந்து மூணு மூணு வந்தது அந்த த்ரீனி சுக்ராணி சுக்ராணின்னா இங்கே வியாக்ரு அஜாயந்தா அதில் வந்து ருக்வேதத்திலேருந்து பூகுன்னு வந்தது அப்புறம் எஜுர்வேதத்துலேருந்து புவகா வந்தது அப்புறம் சாமவேதத்துலேருந்து சொர்க்கலோகம் வந்து சொர்க்கம் ஸ்வஹா வந்தது இந்த ஞாபகம் வச்சுக்கணும் பிருத்திவி இதெல்லாம் மெடிடேட் பண்ணால் தெரியும் பிருத்திவி அந்தரிக்ஷம் திவம் நம்பர் மூணு இதிலருந்து என்ன வந்தது பிருத்திவி அந்தரிக்ஷம் திபம் அதிலருந்து அக்னி வாயு ஆதித்யன் அப்புறம் அக்னிலருந்து ருக்வேதம் வாயுவிலருந்து யஜுர்வேதம் ஆதித்யனிலருந்து சாமவேதம் இந்த மூணு வேதத்துலேருந்து ருக்வேதத்துலேருந்து பூகு யஜுர்வேதத்துலேருந்து புவகா சாமவேதத்திலேருந்து ஸ்வஹா இது வந்து அப்படி இதை சொல்லுகிறது அப்புறம் என்னாச்சுன்னா இதை ஹோமத்துக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எதி யஜ்ஞர்த்தியர் பவத்தி பவதி பூரிதி அப்புறம் இந்த கார்கபத்தியம் ஆகவனீயம் தாட்சிண அக்னின்னு இருக்குது சொல்லி கார்கபத்திய அக்னியில் சொல்லணும் அப்புறம் ஆக்னித்ரீயே அன்வாஹாரிய பச்சனே ஹவிஹி யஜ்னேஷு புவஹான்னு சொல்லி அங்க பண்ணணும் ஆகவனிய அக்னியில் அப்போ சரி ஆகவனியம் இல்லை அன்வாகாரிய பச்சனம் ஆக்னேத்ரம் தாக்ஷிணாகனி தக்ஷிணாகனி கார்கபத்தியம் ஆகவனியம் தாக்ஷிணாக்னின்னு சொல்லுவோம் ஆகா இந்த ஆக்னேத்ரே அன்வாகாரிய பச்சனை ஹவிஹி புவஹான அதுல ஹோமம் பண்ணணும் ஏன்னா மூணு அக்னி வீட்டில் இருக்கணும் பிராமணனுக்கு கார்கபத்தியம் ஆகவனியம் அப்புறம் சாம விதத்தினால என்ன ஸ்வஹாங்கிறதுனால சாம மந்திரங்களால் இதில் ஆகவனியாகனியில் பண்ணணும் இல்லாட்டி அனுஜாத்தாக அவிஞ்ஞாத்தாக சர்வவியாபத்வா பூர்பஸ்வரி சர்வாக இல்லாட்டி எல்லா ஆகவனியத்திலேயே பண்ணிவிடலாம் ஜுகுவாத்தை அப்படி முடியல என்ன அப்படின்னு அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு இத்தி ததாச்ச பௌர்பவஸ்வரித்தி வியாகிருதி பிகி ஆகா இப்படி சிருஷ்டியில் வந்து இந்த எப்படி இந்த வியாகிருதி வந்ததுங்கிறத இந்த மந்திரம் சொல்கிறது கொஞ்சம் தெளிவாக பார்க்கலான் தான் இதை பார்த்தோம் அதில் ஹோமம் பண்ணுறத பற்றி அந்த வேதத்திலே ஐத்திரேய பிராமணத்திலேயே இது சொல்லப்பட்டிருக்கு ஐத்திரேய பிராமணம் பெரிய போர்ஷ பகுதி அதில் இவ்வளோ விசேஷங்களா இதெல்லாம் சொல்லியிருக்கு இது ஆச்சாரியர் சிம்பிளாக பிர பிராமணம் பஹ்ரிச்ச பிராமணம்னு சிம்பிளாக சொல்லிவிட்டார் இந்த தாரக பிரம்மானந்தா தான் அதை நமக்கு விளக்கி சொல்லித்தரார் நான் எல்லாத்தையுமே அவரோடது நான் படிக்கிறது இல்லை எங்கே நமக்கு கொஞ்சம் விஸ்தாரமாக தேவைப்படுறதோ அதை பார்க்குறோம் நாம் அதனால் என்னாகிறதுனா இந்த பண்ணினோமான வைகுண்ணியம் சமாதாத்தி பிரத்யவாய தோஷத்தை எல்லாம் அது ஆகையினால தாரயத்தி பூர்பவஸ்வஸ்தராக தரத்தி ஹோமாதித்வாரா ஜெகத் தரத்தி இந்த ஜீவாத்மா இந்த ஹோமங்களை பண்ணி இந்த ஹோமங்கள் வாயிலாக பூஸ்வாகா புவஸ்வாகா ஸ்வஸ்வாகா இதுக்கெல்லாம் தெய்வம் விஷ்ணு யஜ்ஞாவே விஷ்ணு இன்னுமே பார்க்க போகிறோம் நாம் இந்த பூஸ்வாகா புவஸ்வாகா மூலமாக ஹோமங்களை பண்ணி அதனால் அதை நிஷ்காமமாக பண்ணி சித்தசுத்தி அடைஞ்சு ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை ஜெகத்து தரத்தி அப்படின்னா சம்சாரம் தரத்தி இப்படி ஜெகத்ரதி சம்சா வைகுண்ணியம் சமாதாத்தி வைகுண்ணியம் சமாத தாத்தினா தோஷங்கள்லெல்லாம் தோஷங்கள்லேருந்து விடுபடுறான் பண்ண வேண்டிய கடமைகளை முறையாக செய்து வாழ்க்கையில் துன்பத்திலிருந்து விடுபடுகிறான் துன்பங்களை கடக்கிறான் என்பது கருத்து வைகுண்ணியம் சமாத தாத்தி இல்லாட்டி ஆச்சாரியல் பாஷ்யத்தில் சொல்கிறார் இல்லையா தரத்திங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறார் ஜெகத்ரயம் தரத்தி ப்ளவத்தேவான்னு அதுக்கு இவர் ப்ளவத்தேங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் உத்த்திய கச்சதி வா தரத்திங்கிறது ஒரு அர்த்தம் ப்ளவத்தேன்னு ப்ளவத்தேன்னு சொன்னால் தரத்தின்னு சொன்னால் பொதுவாக தரத்தின்னா கடற்கிறான்னு அர்த்தம் ப்ளவத்தேன்னு சொன்னால் அங்கே படகால் கடக்கிறான் உத்த்திய கச்சதி வா இது விக்கிரகே இந்த தவளை எப்படி தாண்டி தாண்டி போகிறதோ அது மாதிரி இவன் தாண்டி விடுறான் இந்த சம்சாரத்தை தாண்டி விடுறான் ஆக கடக்கிறான் தாண்டுகிறான் அதுக்கெல்லாம் இலக்கண விளக்கங்கள்லாம் கொஞ்சம் சொல்கிறார் அப்படி பூராதிபிஹி ஹோமத்வாரா தரணக்கர்த்திரு ஜெகதேவ பூர்பவஸ்வஸ்தரு இந்த கடக்கிறத்துக்கு அவன் ஜீவாத்மா இதை கடக்கிறான் தத் ரூபகா இந்த எந்த ஒரு ஜீவாத்மா இந்த பூர்புற மந்திரத்தினால இந்த சம்சாரத்தை கிடக்கிறானோ அந்த ஜீவனுடைய ஸ்வரூபமாகவே பகவான் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார் தத்ரூபா பகவான் அதனால் ஜீவாத்மஸ்வரூபமாக இருக்கிற பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் பூர்பரவே நமஹா அப்படின்னு வருது பூஹூபுவஹா சுவஹான்னு சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்ணி சம்சாரத்தை கடக்கக்கூடிய ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபமாகவே பகவான் இருக்கிறார் அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிற அர்த்தம் முதல்ல சொல்லப்படுறது அப்புறம் தத்ரு ஹோமா தீனா வியாகிருதி மந்த்ரைஹி வியாகிருதி மந்த்ரைஹின்னு அர்த்தம் ஹோமாதினான்னு அர்த்தம் வியாகிருதி மந்திரைஹி தரத்தி இந்த வியாகிருதி மந்திரங்களால் ஹோமங்களை பண்ணி சம்சாரத்தை கடக்கறான் அப்படின்னு அர்த்தம் தரதி அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்ற வியாகிருதி மந்திரைஹி ஹோமாதித்வாரா மந்த்ராதிர் பேஷகிருத்த பிரத்யவாயம் தரதி அதாவது இந்த மந்திரம் எப்படின்னு கேட்டா இங்க முன்னாடியே ஒரு வார்த்தை வந்தது அவிஞ்ஞாத்த அப்படின்னு வந்தது எத் அவிஜாத்தா சர்வவியாபத்வா சர்வ வியாபத்வா சர்வலோபாத்வா இப்போது ஹோமம் பண்ணுறதை என்ன பண்ணுவோம் எல்லா மந்திரங்களும் சொல்லி பண்ணிவிடுவோம் பண்ணிட்டு இதில் வந்து தெரியாமல் நாங்கள் வந்து தோஷம் பண்ணியிருப்போம் மந்திரலோபம் தந்திரலோபம் கிரியாலோபம் ஸ்ரத்தாலோபம் ஆஜ்ஜலோபம் இல்லை திரவியலோபங்கள் இதெல்லாம் பண்ணியிருப்போம் அதனால் அவிஜாத்த பிராயச்சித்தார்த்தம் வியாகிருதி ஹோமம் கரிஷ்யே மந்திர தந்திர ஸ்ரத்தா கிரியா லோபாதி நிறைய லோபங்கள்லாம் இருக்கு மந்திரத்தில் குறை இருக்கும் திரவியத்தில் குறைபாடு இருக்கலாம் ஸ்ரத்தையில் தோஷம் இருக்கலாம் இந்த தோஷங்கள்லாம் போகணுங்கிறதுக்காக வேண்டி அவிஞாத்த பிராயஷித்தார்த்தம் அப்படின்னு அவரே வியாக்கியானத்தில் சொல்கிறார் சர்வ லோபார் லோபார்த்தம் அதுக்காக வேண்டி என்ன பண்ணுவோம் பூஸ்வாகா புவஸ்வாகா புவஸ்வா ஸ்வஸ்வாகா முதல்ல ஆகவனியன் தக்ஷிணாக்னி கார்கபத்தியன் சொன்னார் இங்கே அந்த இதை சொல்லலை இங்கே என்ன சொல்கிறார் எல்லா ஹோமத்துலேயுமே பொதுவாக சமஸ்த லோப பிராயஷித்தார்த்தம் வியாகிருதி ஹோமம் ப்ரா கரிஷே அவிக்ஞாத்த பிராயஷ் சித்தார்த்தம் அவிஞ்ஞாத்த பிராயஷித்தார்த்தம் வியாகிருதி ஹோமம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லி பூஸ்வாகா புவஸ்வாகா சொஸ்வாகா சொல்லுவோம் அப்படியாவது அப்படிங்கிற அர்த்தத்தில் தாரக பிரம்மாண்டந்தா சொல்லியிருக்கார் ஆக இந்த மந்திரத்தினால என்ன ஆறுதுன்னா இந்த பூஹூபுவஹா ஸ்வஹாங்கிறது கர்மாவில் இருக்கிற தோஷங்களை எல்லாம் நாசம் பண்ணுறது தரத்திங்கிறதுக்கு இந்த அர்த்தம் தரத்தின்னா சம்சாரம் தரத்தி இன்னொரு அர்த்தம் என்ன பிரத்யவாயம் தரத்தி பிரேஷக்கிருத்த பிரத்யபாயம் தரைய தரத்தி அதாவது மந்திரம் முதலான லோபங்களால் ஏற்பட்ட பிரத்யவாய தோஷம் பிரத்யபாயங்கிறது ஒரு டைப் ஆஃப் பாப்பம் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டதுக்கு பேர் பிரத்யவாயம்னு பேர் ஒரு காரிய கர்மாவை பண்ணுற போது அதில் லோபங்கள்லாம் வரக்கூடாது அங்க லோப்பங்கள்லாம் அங்கி லோப்பங்கள்லாம் வரக்கூடாது எல்லாம் ஒழுங்காக ஒண்ணு விடாமல் பண்ணியாம் எல்லாத்துக்கும் அக்ஷதைய போட்டுறோம் இல்லையா வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பியாமிங்கிறோம் வஸ்திரம்னா வஸ்திரத்துலவோ போடணும் வஸ்திரம் போடுறதில்ல உபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பியம் அதே மாதிரி தட்சிணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பியானே வாத்தியார் ஒத்துப்பரேன் ஒத்துக்க மாட்டார் இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் லோபந்தான் சில பேர் தூபதீபார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பி தூபம் அங்கே பக்கத்தில் இருந்தால் கூட எடுத்து காட்ட மாட்டான் அது எடுத்து காட்டணுமே அதனால் தூபதீபார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பாமி நைவேத்தியார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பியாமல் போட்டான்னா அதை விட விசேஷம் தண்ணியே ஊற்றிடுவோம் இப்படி இல்லை மந்த லோபங்கள் ஸ்ரத்தாலோபம் தாமசஸ்ரத்தா அரை ஒரு சரியான ஸ்ரத்த இல்லை அதனால் என்ன சொல்கிறா அந்த தோஷங்கள்லாம் போகிறதுக்காக வேண்டி தரத்தின்னா நாசயத்தின்னு ஒரு அர்த்தம் தரத்தின்னா கடற்கிறான் தாண்டுகிறான் பலவத்தைங்கிற அர்த்தத்தில் தாண்டுகிறான் அப்புறம் இன்னொரு அர்த்தம் நாசையத்தி அதாவது பிரத்யவாயத்தை வியாகிருதி மந்திரங்களை சொல்லி லோப தோஷங்கள்லாம் போகிறத்துக்காக பண்ணுகிறான் அந்த அந்த ஸ்வரூபமாக பகவான் இருக்கார்னு அர்த்தம் இல்லாட்டி தரத்தி அற்ற அந்தர்பாவின் அதாவது நிச்சா எடுத்துட்டா தாரையத்தின்னு சொல்லலாம் இந்த பூஹூ புவா ஸ்வகாங்கிற மந்திரத்தினால இந்த ஜகத்தை கடக்கும்படி செய்யறான் பகவான் தரத்தீங்கறத தாரையத்தின்னு எடுத்துக்கோங்கிறார் ஜீவாத்மா கடக்கிறான் ஜீவாத்மா தாண்டுகிறான் ஜீவாத்மா பிரத்யவாய தோஷத்தை நாசம் பண்ணுகிறான் அத்தகைய ஸ்வரூபமாக பகவான் ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் வியாகிருதி மந்திரங்களை சொல்கிறதுனால பகவான் ஹரியானவர் ஸ்ரீ விஷ்ணவே பரமாத்மனே சுவாஹா விஷ்ணவே பரமாத்மனை இதன் நமமா அப்படின்னு சொல்கிறோம் ஆகையினால் அவர் என்ன பண்ணுறார்னா தாண்ட செய்கிறார் தாண்ட வைக்கிறார் காசல் ஃபார்ம் முதல்ல ஆக்டிவ் தான் முதல்ல சொல்லியிருக்கு நேராக எதை சொல்லிட்டார் தரத்தி கடக்கிறான் தாண்டுகிறான் ப்ளவத்தை தாண்டி தாண்டி போகிறான் அப்படி அர்த்தத்தில் சொன்னார் இங்கே வந்து அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் நிஜந்தாத் அப்படின்னு சொல்லி அதுக்கு வியாக்கரண விஷயங்கள் எல்லாம் சொல்லி அப்படி சொல்கிறார் அதுக்கப்புறம்தான் இந்த மனுவோட ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார் எப்படி இது நடக்கிறதுங்கிறத காட்பற்றதுக்காக வேண்டி அக்னியில் கொடுக்கக்கூடிய ஆகுதியானது சூரியனுக்கு போய் சூரியனிடத்துலேருந்து மழை அனுகிரகம் பண்ணப்பட்டு அதிலிருந்து உணவெல்லாம் உணவெல்லாம் உற்பத்தி ஆகி அதனால சரீரங்கள்லாம் உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறத மனு வச்சனத்தை கோட் பண்ணுறார் இப்போ நாம் படிக்க வேண்டியது இதுதான் அவவா பூர்பவஸ்வஹா சமாக்கிய லோகத்ரய சம்சார விரட்சகா பூர்பவஸ்வஸ்தரு இல்லாட்டி பகவான் எப்படி இருக்காருனா சம்சார விரட்ச ரூபமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் பூஹூ புவஹா ஸ்வஹாங்கிறது அப்படி சொல்லப்படுகிற மூணு லோகத் திரயம் மூன்று லோகத்ரயத்திலையும் போயிட்டு போயிட்டு வரான் இந்த ஜீவன் இந்த மரத்தில் பெரிய மரமாக இருக்குது அதில் ஒரு பறவை கீழ் கிளையில் உட்காந்துருக்கு அப்புறம் நடுக்கிழக்கு போகிறது மேல் கிழக்கு போகிறது இப்படி போயிட்டு போயிட்டு வர மாதிரி இந்த ஜீவாத்மா பல சரீரங்களை எடுத்து பல லோகங்களுக்கு போயிட்டு போயிட்டு வரான் அப்படிப்பட்ட சம்சாரவக்ஷ ரூபமாக பிரபஞ்ச லோக ரூபமாக பகவான் இருக்கார் அஹா பூபுவா சுவா அப்படின்னு சொல்லக்கூடிய சம்சாரவட்சஸ்வரூபமாக பகவான் இருக்கிறார் அது ஒரு அர்த்தம் அப்புறம் அடுத்தது இன்னொரு அர்த்தம் பூர்புவஸ்வராக்கியம் லோக்கத்தயம் விரக்ஷவத்து வியாபிய इतिवा வா பூர்புவஸ்வஸ்தரு அதேதான் இன்னொரு அர்த்தம் அதேதான் வேற விதமாக பிரசன்ட் பண்ணுறார் இந்த மூன்று லோகங்கள் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோக்கம் இந்த மூன்று லோக்கத்தையும் பகவான் வியாபிச்சு இருக்கார் அப்படின்னு அர்த்தம் பகவானே சம்சார விரட்சமாக இருக்கார் அப்படி ஒரு அர்த்தம் பகவானே பகவான் சம்சார விரட்சத்தை வியாபிச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம் இந்த சம்சார விரட்சம் எப்படி இருக்குன்னா பூலோக புவர்லோக சுவர்லோகமாக இருக்கிறது அதுதான் விஷயம் அஹ பூர்பா அப்படிங்கிற வியாகிருதி மந்திரங்களால் சம்சாரத்தை கடக்கின்ற ஜீவாத்மாவாக இருக்கின்றவன் அப்புறம் வந்து இந்த வியாகிருதி மந்திரங்களால் சம்சாரத்தை தாண்டுகின்றவனாக இருக்கின்ற ஜீவனாக இருக்கின்றவன் அப்புறம் இந்த வியாகிருதி மந்திரங்களால் சா கர்மாவில் இருக்கிற லோபங்களையெல்லாம் நாசம் செய்கின்ற ஜீனாக இருக்கின்றவன் அல்லது இந்த வியாகிருதி மந்திரங்களை கொண்டு ஹோமத்தை பண்ணுகின்ற ஜீவனுடைய சம்சாரத்தை தாண்டுவதற்கு அனுகிரகம் செய்பவனாக இருக்கின்ற பகவான் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்புறம் சம்சார விரக்ஷ ஸ்வரூபமாக இருக்கிற பகவான் அப்படின்னு அர்த்தம் சம்சார விரக்ஷத்தை வியாபிச்சிருக்கிற பகவான் ஆகா இந்த சம்சார விர்சம்ங்கிறது பூர் புவஸ்வஹா அப்படின்னு மூணு விதமாக இருக்குது அதுதான் இங்கே இது ஏன் உச்சங்கோ இது தியானம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் பிருத்திவி பிரம்மதேவர் நினச்சார் பிருத்திவி அந்தரிஷம் திவம் சிருஷ்டி பண்ணினார் அதில் வந்து அக்னி வாயு ஆதித்யன் அதிலருந்து ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அந்த ரிக்வேதம் யஜுர்வேத சாமவேதத்திலேருந்து பூஹூ புவஹா சுவஹா ஆகையனால இது வந்து திரீணி சுக்ராணி சுக்ராணினா சாராணின்னு அர்த்தம் வேதசாராணி வேதத்ரயமாக இருக்கிற சாரம் அப்படின்னு அர்த்தம் அதுதான் முதல்ல சொன்னார் பூர்பஸ்வ சமாக்கியானி என்று சொல்லப்படுகின்ற த்ரீணி வியாஹதி ரூபாணி சுக்ராணி த்ரையீ சாராணி பஹ்ருச்சா அது அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் சொல்கிறார் பஹ்ருச்சாஹா தைஹி ஹோமாதினா ஜகத்ரயம் தரத்தின்னு சிம்பிளாக சொல்லிட்டார் ஆனால் அதுக்கு இவ்வளோ விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது பகவானோட அனுகிரகத்தினால அதை பார்த்துட்டோம் இனி அடுத்தது தாரகா பூர்பவஸ்வஸ்தருகு அர்த்தம் பார்த்துருக்கோம் இப்போ தாரஹாங்கிற நாமத்துக்கு அர்த்தம் சம்சாரசாகரம் தாரயன் தாரகா பிரணவோவா சம்சாரசாகரம் தாரையன்னு தாரகா கட கடக்க செய்கின்றவராக இருக்கிறவராக இருக்கிறதுனால தாரகா அப்படின்னு தாரஹா சொல்கிறார் ஆக தாரசப்தத்துக்கு இந்த அர்த்தம் இல்லாட்டி தாரகாங்கிறதுக்கு ஓங்காரகான்னு ஒரு அர்த்தம் பிரணவோவா ஆக சம்சார சாகரத்தை கடக்கச் செய்து கொண்டிருப்பவராக இருக்கிறார் எப்பொழுதும் தாரையன்னு போட்டிருக்கு தாரையண் தாரயக்க வைக்கிறார் அர்த்தம் தாரையன் அப்படின்னா கடக்க செய்து கொண்டிருப்பவராக இருக்கிறார் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா கண்டினியூஸ் தாரையன் தாரகா தாரையன் இத்தி தாரஹ அது பிரணவோவா அல்லது ஓங்காரம் தாரசப்தத்துக்கு ஓங்காரகான்னு அர்த்தம் இருக்குது அது எப்படி கொண்டு வரார்னு பார்ப்போம் தாரகாங்கிறதுக்கு எப்படி பிரணவகான்னு அர்த்தம் வருது பிரணவோவ நர் சூதே சுய இதுக்கு இவர் ஒன்றும் விளக்கம் கொடுக்கலை பரவாயில்ல தாரகா ஓங்காரமாக இருப்பவர் தேவோருண இல்லை உத்தராயே த்ரா தாரம் ஓங்காரத்த உச்சாரிச்சாழே கபஜன்மவியராமணம்சாரமய தரீதி த்ராத்தை தாரம் அதர்விரோபனத்தில் அதில் நாலாவது மந்திரத்தில் வருதான் தாரங்கிறது ஓங்காரத்துக்கு அப்படி ஒரு பேர் தாரம்ங்கிறது ஓங்காரத்துக்கு சொல்லப்படுறது பிரணவேன தாரயதி பிரணவேன சம்சாரம் தரதி தஸ்மாத் தாரம் அப்படின்னு ஒரு உபனிஷத் மந்திரத்தை கோட் பண்ணுறார் அவர் நம்பர்லாம் தெரியல இனி அடுத்தது பூர்பவகா பூர்பவஸ்வஸ்தருஹூ தாரஹா அடுத்தது சவிதா சர்வசனி சவிதா எல்லா லோகத்தையும் உண்டு பண்ணுறவர் அதனால் सविता சூரியனுக்கு சவிதா தானே பேர் அதனால் சவிதாங்கிறதுக்கு அர்த்தம் சூதே சர்வம் ஜனயதி அந்த சவிதாங்கிற ரூபம் எப்படி வருதுன்னா சூதே சூதேனா பிரசூதே சொல்கிறோம் இல்லையா பிரசவம்னு சொல்கிறோமே சர்வம் ஜனயதி சூயத்தேவா சர்வம் ஆ சூதேனும் சொல்லலாம் சூயத்தேன்னு சொல்லலாம் அதெல்லாம் கிராமர் பாயிண்ட்டு கணங்கள்லாம் பிரித்து சொல்கிறார் இது ஸ்ருதேஹே சூதே சர்வம் ஜனயதி சூயதேவா சர்வம் அப்படின்னு ஸ்ருதியில் இருக்குங்கிறார் சூதேகே சூயதேர்வா திருச்சி ஸ்வரதி சூதி சூயதி அப்படின்னு பாணினிசூத்திரம் இதெல்லாம் வியாக்கண விஷயம் இடாகமே சவிதா இது ரூபம் சர்வ ஜனகிப்பேத்தாச்சேகி சில புஸ்தகங்களில் சபிதான்னு இருக்கான் சபிதா சமாத்தா அப்படின்னு சபிதா பக்கப்பாடா சா பிதா அப்படி பிரிக்கணுமா அதுலேயும் சபிதாங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்கிறாங்க சவிதாங்கிற பாடத்துக்கு பதிலாக சபிதா அதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள்லாம் கொண்டு போகிறாங்க ஏன்னா இதில் சவிதாவுக்கு அப்புறம் பிதாமகான்னு வருது ஆகா சபிதாவைத்தான் சவிதான்னு சொல்லிவிட்டார்களோ அப்படின்னா பிதாவாகவும் பிதாகும் கீதையில் சொல்கிறார் பிதாஹம ஜகத மாதா தாத்தா பிதாமகா பிதாஹம ஜகதா கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் இந்த ஜகத்துக்கு நான் பிதாவாகவும் இருக்கேன் மாதாவாகவும் இருக்கேன் மாதா தாத்தா பிதாமக வேத்தியம் பவித்திரம் ஓங்காரா ரிக்ஸா யஜுரேவ அப்படின்னு माता, धाता, மாத தாத்த பிதா அது நம்ம கூட்பண்ணி பார்க்கலாம் வேத்திரம் ஓங்காரமயுரேவா ஜகத பதினேழாக்லோகம் ஒம்பது அத்தியாய் பிதாஹமிதம அப்படின்னு இருக்கு அல்லகா இது சவிதா ஆனால் ஸ்லோகத்தை பார்த்தா ஜனகஹாங்கிறது வந்து பிதா தானே ஆஹா சவிதா சூதே சூய தே அப்படிங்கிறதுனால சவிதா அப்படி வச்சு அந்த அர்த்தம் எடுத்துன்னு விட்டார் அனைத்து உலகத்தையும் படைத்தவர் அனைத்து உலகத்திற்கும் தந்தையாக விளங்குவவர் அதனால சூயதே இது சவிதா ஆஹ் ரெண்டு ரீடிங் இருக்குது சவிதா சவிதா அடுத்தது பிதாஹமஸ் பிதாம பிதாமக பிரம்மணோபி பிதாணோபி பிதா இபிதாமகா பிரம்மதேவருக்கும் அப்பா ஆகையினால ஜகத்துக்கு பிரபிதாமகர் பகவான் பிதாமக பிதாமகசியன்னா பிதாமகருங்கிறது பிரம்மதேவருக்கு ஒரு பேர் ஹிரண்நகர் அவருக்கும் அப்பா நான் அதனால தான் ஆதிசேஷன் இல்லை அனந்தபத்மநாப சுவாமியினுடைய வயிற்றிலேருந்து பிரம்மதேவர் நாபிகமலத்திலருந்து இருக்கார் ஆஹா பிரம்மதேவருடைய அப்பா மகாவிஷ்ணு ஆஹ் புராண திருஷ்டினாலேயும் இல்லாட்டி தத்துவ திருஷ்டியில் பார்த்தா சூக்மசரீரத்துக்கு காரணசரீரம் காரணம் காரணப்பிரபஞ்ச அதிஷ்டானமாக இருக்கிற சைதன்யம் விஷ்ணவே நமகா அப்படி சொல்லலாம் அப்புறம் யஜ்யாத்மனா யஜ் அவ்வளோதான் இப்போது பூர்பவஸ்வஸ்தருஸ்தாரு சவிதா பிரபிதாமகா யஜ்யோ யஜ்யபதர் யஜ்வா அப்படிங்கிற வாக்கியத்தில் யஜ்ஞஹாங்கிறதுக்கு ஒரே இதாக ஒரே யஜ்யாத்மனா யஜ்ஞா யஜ்யஸ்வரூபமாக இருக்கார் பகவான் அல்ல யக்ஞ் விஷ்ணுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் கோட்பண்ணல் ஆச்சாரியர் ஆக யஜ்ஞரூபமாக இருக்கிறார் ஆஹா யாத்மனா யஜ் வடிவம்னு அர்த்தம் வேள்வியின் வடிவமாக விளங்குபவர் வேள்வியின் வடிவமாக விளங்குகின்றவருக்கு நமஸ்காரம் பூஜை வணக்கம் அப்புறம் யஜபதி யஜ்யா நாம் பாத்தா சுவாமி வா इति <Glirror> <Glirror> <बोक्ताचा प्रभुरे वच्टी Glirror> भगवत அர்த்த சொல் பத்தான்னு சொன்ன பாலக்காத்த பிதா பாதி இதான்னு சொல்லுவோம் பாத்தி இ பாத்தா பிதா சொல்கிற மாதிரி யஜா நாம் பாஹி யஜபதி பாஹி மாய் யஜனியம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கலாம் தா விஷ்ணு பாஹி தியாஹா விஷ்ணோ மாம் பாஹி பாஹி யஜ்யம் பாஹி யஜ்ஞபதி பாஹி மாய் அப்படின்னு வேதத்தில மந்திரங்கள்லாம் விஷ்ணுவை குறித்து நன்றாகவே சொல்லியிருக்கு ஆ யஜானாம் பார்த்தா சுவாமி வா சுவாமிவான்னா தலைவன் யக்ஞத்தை பாதுகாப்பவன் வேள்வியை பாதுகாப்பவன் வேள்வி வடிவமாக இருப்பவன் சொன்னார் முதல்ல இப்போ வந்து வேள்வியை பாதுகாப்பவன் ராமராகவும் லக்ஷ்மணராகவும் இருந்து விஸ்வாமித்தருடைய வேள்வியை பாதுகாத்தார்களே அதை கூட நாம் நினச்சி பார்க்கலாம் ஆஹ் யஜத்தை வேள்வியை பாதுகாப்பவர்கள் யக்ஞானாம் சுவாமி வா யஜத்தின் தலைவன் யஜத்தின் தலைவனாக விளங்குகிறவர் சுவாமி சுவாமின்னா தலைவன் அர்த்தம் அப்போ அதுக்கு என்ன எங்கே என்ன யஜ்யபத்திஹி சிம்பிளாக கடைசியில் அர்த்தம்னு சொல்கிறார் அதுக்கு பிரமாணம் என்னன்னா அகம் ஹி சர்வ யக்ஞானாம் ா அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு பகவத்கீதையில அஹம் அஹம் ஹி சர்வயம் போகா சபுரேவ இருபத்தி நாலாவது ஸ்லோகம் நம் அபிஜானி துவே நாத்தவந்தி தே எல்லா யஜத்துக்கும் நான் தான் இந்த இடத்துல போக்தான்னு சொன்ன யஜ்யத்தினுடைய கர்ம பலனை கொடுக்குறவன் அர்த்தம் போக்தானா யஜ்யத்தில் பகவானுக்கு தான் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணுறார்கள் ஆனால் அவர் அனுபவிக்கிறாரான்னு கேட்டால் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது நமக்கு பலனை கொடுக்கிறார் ஆகா யஜ்யங்களுக்கு யஜ்யங்களை அனுபவிப்பவராக அவர் இருக்கிறார் அதனால் யஜ்ஞத்தின் தலைவர் ஆகா யஜ்யத்தை யஜ்ய வடிவமாக இருப்பவர் யஜ்ஞா அப்புறம் யோ ய யபதினாலி அதுக்கு பிரமாணம் காட்டுறார் பகவத் கீதையில் சர்வயா போபுரேவ இன்னொரு ஸ்லோகம் இருக்குது அஞ்சாவது அத்தியாயத்தில் கடைசியில் போக யபாம் சர்வலோகமேஸ்வரம் சுகதம் சர்வூத்தம் மாம் ஜா மாம் சாந்தி மிருச்சி அந்த ஸ்லோகம் இருக்குது அஞ்சாவது கிடையாது யஜ்ய தபசாம் போக்தாரம் யஜ தபஸை எல்லாம் அனுபவிக்கிறவன் அப்படின்னா என் அர்த்தம் யஜ்ய தபஸுக்கெல்லாம் பலனை கொடுக்கிறவன் அர்த்தம் சர்வபூத மகேஷ் சர்வலோக மகேஸ்வரன் அனைத்து உலகங்களுக்கும் தலைவனாக இருக்கிறவன் ஆனால் எங்கே இருக்கேன்னா சர்வபூதானாம் சுகிருதம் எல்லா ஜீவராசிகளுக்கும் நண்பன் அவர்களுடைய உள்ளத்திலே விளங்கி கொண்டிருப்பவன் ஞாத்வாமாம் சாந்தி ரிச்சதி இந்த உண்மையை அறிந்து அமைதியை பெறுவாயாக அப்படின்னு பகவான் சொன்னதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்புறம் எஜ்வா யஜ்யோ யஜ்யர்னா என்னமானாத்மனா திஷ்டன்னு யஜ்வான்னா ஹோமம் பண்ணுறவர் அவருக்கு தான் இன்னொரு பேர் யஜமான அதாவது வேள்வியின் வடிவமும் விஷ்ணுவே வேள்வியை பாதுகாப்பவனும் விஷ்ணுவே வேள்வியின் தலைவனும் விஷ்ணுவே இப்போ இங்கே என்ன சொல்கிறார் வேள்வி வேட்பவனும் விஷ்ணுவே பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரம்மன பிரம்ம பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிராஹுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்மகர்ம சமாதினா இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் என்ன ஹோமத்தில் பண்ணுற கரண்டியும் பிரம்மன் அர்த்தம் பிரம்மார்ப்பணம்னா அர்ப்பணம்னா கரண்டி அர்பியத்தை அனேனி இது அர்ப்பணம் ஹோம கரண்டியும் பிரம்மம் ஹோமத்தில் அந்த கரண்டியில் இருக்கிற ஹவிஸ்ஸும் பிரம்மம் அந்த ஹோம அக்னியும் பிரம்மம் ஹோமம் பண்றவனும் பிரம்மம் பிரம்மணாஹுதம் ஹோமஃபலனும் பிரம்மம் பிரம்மையவத்தை கந்தவியம் யாருக்குன்னா பிரம்ம கர்மசமாதினா பிரம்மமே கர்மம் பிரம்மமே கர்ம ரூபமாக காட்சியளிக்குங்கிற அறிவுள்ளவனுக்குன்னர் சமாதினா இந்த இடத்துல ஞானம்னு அர்த்தம் கர்மத்தை பிரம்மமாக தெரிஞ்சுக்கிற ஞானம் உள்ளவனுக்கு சர்வம் பிரம்மமயம் அதை இங்கே நாம் ஞாபகப்படுத்திக்கணும் இது மாதிரி நிறைய வாக்கியங்கள் இருக்குது அதனால் வாழ்க்கையே யஜ்யத்துக்குத்தான் வேதத்தில் பார்க்குறோம் ஆயுர் யஜ்ன கல்பதாம் யஜ்யேன ஆயுகு கல்பதாம் பிரண ய கல்பதா யே கல்பாம் வியனோ யேன கல்புணைய கல்பகுஸ் யேன கல்பய கல்பாம் வாக் யம் ஆக் கல்பம் யோ யம் யம் யு கல்படையே வாழ்க்க போகட்டும் பிரணன் அப்பன் ஹோல் லயார் யஜேன யஜத்தோடையே இருக்கட்டும் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் முறையான வாழ்க்கை முறையோடையே இருப்போமாக முறையான வாழ்க்கை முறையான வாழ்க்கைக்காகவே இருக்கட்டும் யஜோ யஜ்ன கல்புதாம் அஹ யஜமான ஆத்மனா திஷ்டன் யஜ்வா சுழல்யா சர்வசாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டா பதினஞ்சாவது அத்தியாயத்தில் பதினஞ்சாவது ஸ்லோகம் सर्वस्य हृदि மருத்துிர்மோஹனஞ்சைமே வேதவிதாஹம் ஆஹவான் பூஜபண்டர் பூஜ்ய பூஜாமூர் அவரே பூஜகம் அவரில்துதா அதுவைத்த அஹ யஜமான ஆத்மனா திஷ்டன்னு யஜமான ஸ்வரூபமாக இருக்கார் சாஸ்திரத்தில் ஓம் ஹாம் யஜமான மூர்த்த ஏ நமஹா பூஜை பண்ணுகிறார் பூரம்ஹாம் பரமஹர் நாத்தோஹிமாம் சுஹ் புமான் புமான்னு அங்கே யஜமானன் அர்த்தம் ஈயமான நாம் தாய் மா அஷ்டமூர்த்தி அதில் யஜமானன் தான் முக்கியமான கடைசியில் ஜீவாத்மா ஆஹா எஜமானனுடைய ஸ்வரூபமாக இருக்கிறதுனால எஜ்வா யஹா யஜதே சஹா யஜமான யார் பூஜை பண்ணுறானோ அவனுக்கு எஜமானன்னு பேர் யஜமானன்னா முதலாளி பண்ணையாருலாம் அர்த்தமில்லை ஆ திஷ்டன்னு யஜமானனுடைய ஆத்மஸ்வரூபமாகவே இருந்து கொண்டிருப்பதால் அவர் எஜ்வா என்று சொல்லப்படுகிறார் எஜ்வானா இப்போவும் கூட யஜ்வான்லாம் பேர் போட்டுக்கிறாங்க சில பேர் எஜ்வா பீஷ்ம யஜ்வா ராம யஜ்வா ராம யஜ்வான்னா தீக்ஷிதர் மாதிரி யஜ்வான்னு சொன்னாலே அத்வரியு அத்வரீந்திரஹா வெறும் தீக்ஷார் தீக்ஷிதர் மாத்திரம் இல்லை வேறு வேறு பேர்லாம் உண்டு இந்த வேதாந்த பரிபாஷான்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார் ஒரு பெரிய மகாத்மா அவர் பேர் தர்மராஜ அத்வரீந்திரஹான்னு பேர் அத்வராணாம் இந்திரஹா அத்வரம்னா யாகம் யாகம் பண்றதுக்காக விரதத்தில் இருக்கிறவருக்கு அமரகோஷத்தில் நினைக்கிறேன் அடுத்தது ோோஷ் ஆன ஆக்ஞனா சத்ரு துண்டஹ சாமഘോഷஸ்வனோ மஹான தர்மசத்யமய ஸ்ரீமான் க்ரமவிக்ரம சத்க்ரியஹ பிராயசித் தனகோ கோரஹ பசுஜானூர் மஹாஹுஜஹ உத்காத்ராந்தோ ஹோமலிங்கஹ ய்வன் வாயந்திரஸ் விக்ரமசோமசோனிதஹ விக்ரமசோமசோனிதஹ வேதீஸ்கந்தோஹ விருगंधஹ வேதீஸ்கந்தோஹ விருगंधஹ ஹவ்யகவ்யாதி வேகவான் ஹவ்யகவ்யாதி வேகவான் ஹவ்யகவ்யாதி வேகவான் ஹவ்யகவ்யாதி வேகவான் பிராக்வம்சகாயோத்யதிமான பிராக்வம்சகாயோத்யதிமான நானாதீக்ஷாபிர்அர்ச்சితஹ நானாதீக்ஷாபிர்அர்ச்சితஹ दक्षिनाहुदयो योगी, दक्षिनाहुदयो योगी, महासत्रमयो மகாசிரமோ மகான் உச்சக்கூஷ நானாந்தோதி मेरु அங்கா யா இவங்க அப்ப யஜ்யங்களே இவருடைய உறுப்புகளாக இருக்கின்றன வராக மூர்த்தி வராகமூர்த்தி யஜ்யவராக மூர்த்தி நான் நினைக்கிறேன் இருக்கிற சுவாமிக்கு பேர் யஜ்யவராக மூர்த்தி ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது இந்த பெரம்பலூர் மாவட்டம் அந்த பக்கத்தில் இருக்குது அந்த க்ஷேத்திரத்தில் சுவாமிக்கு பேர் யஜ்யவராக இப்போ விசேஷமான க்ஷேத்திரம் சாதாரணமாக பெருமாள் கோயிலில் தின அபிஷேகம்லாம் இருக்காது அந்த கோயில் மாத்திரம் தின அபிஷேகம் இருக்குது அந்த சின்னதாக இருக்கும் சுவாமி யஜ்யவராக மூர்த்தி பிரம்மாண்டமான கோவில் விஷ்ணு கோயில் மூலஸ்தானத்தில் சுவாமி யஜ்யவராக மூர்த்தி அது பேர் பூவராக பூவராக யஜவராக மூர்த்தி ஒன்று இருக்குது ம் யஜவராக இது ரொம்ப வர்ணிச்சிருக்கார் இதை பார்க்கணும் நாம் இந்த ஸ்லோகார்த்தத்தை நாம் பூர்ணமாக நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இந்தளவில் வகுப்பை பூர்த்தி பண்ணுறேன் ிம் மாவிஷ் ஜ விணும் மகேஸ்வரம் அனைம் அனைம் நமாமி புருஷோத்தம்த நமோஸ்தனன்மூரன் சகசிர்கிசிவே சகசிரியா சேருஷா சகசிரோட்டிணே நமஸே நமவிந்தமீன சூமாரா கீ a